الحمد لله رب العالمين والسلام على المرسلين وعلى تعالى في العظيم المجيد الله الله النبي صلى عليه وسلم من من خاف خاف الله الله له كل شيء أو كما قال صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு காலாவிற்கே குறித்தாக்கு எம்பெருமானா சபாபு அலி وسلم அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரங்கள் தவ தாவரின் சுகதாக்கள் சாடிவீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமானது கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் முடித்தான் அல்லாஹுவின் நிலடியார்கள கோணங்கள் பல பார்வை ஒன்று என்றொரு தலைப்பில ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அன்னாகுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சமூகத்திலே ஒரு நபர் ஒரு மனிதன் பல காஞ்சி தருவதை பார்க்கிறோம் தகப்பனாக ஒரே ஆள் தான் தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பனாக இவருடைய அத்தாவுக்கு மகனாக மாமனாருக்கு மருமகனாக மருமகனுக்கு மாமனாராக மச்சானாக மாமுவாக சகோதரனாக நண்பனாக ஆன் இருப்பது ஒருவர் தான் ஆனா காட்சி தருவதோ பல கோணம் இதை போன்று இபாதத்துக்களிலும் பல்வேறுபட்ட இபாதத்துக்கள் பல்வேறு வட்ட இபாதத்துக்களினை அல்லாது எதிர்பார்ப்பது ஒரே ஒரு கோணத்தை தான் எதிர்பார்க்கிறார் கோணங்கள் பழை ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒன்று அது என்ன என்று நீங்கள் குரானிடத்திலே கேட்டால் குர்ஹான் சொல்லும் தக்வா எந்த இவாதத்தை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அதனுடைய இறுதியிலே அல்லாஹு சொல்லுவான் தத்துவ நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறு செய்திருக்கிறேன் என்பான் அல்லா இல்ல எனால் அல்லாஹழு எனக்குவா நீங்கள் குருபானி கொடுக்கிறீர்களே அறுக்கிற பொழுது அந்த இரத்தம் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹுவிடத்திலே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிவிடுகிறது அல்லாஹு தாயா அந்த குருபானியினுடைய ரத்தத்தையோ சதையோ பார்ப்பதில்லை அவர் கொடுக்கிற எண்ணத்தை பார்க்கிறார் தக்குவாவோடு கொடுக்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறார் அதனுடைய ரத்தமும் சதையும் என்னை வந்து சேருவதில்லை அந்த இறை அச்சம்தான் என்னிடத்திலே வருகிறது என்கிறார் கபலாரன் இன்ன சஃபாவல் மருவத்தமின் சாயர் இல்லா காமத்துள்ளாவிலே முக்கியமான கடமைகளில் ஒன்று சபா மருவாவிலே சரி செய்வது இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற மனு இன்னின் தக்கவல் குழு இறையச்சத்தோடு யார் சரி செய்கிறார்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி எல்லா விவாதத்துக்களிலேயும் குர் யாருக்கு விளக்கும் முதலில் முத்தக்கீம் அல்லாஹ் குர்ரானிலே ஆரம்ப பகுதியிலேயே சொல்கிறான் இது முத்தக்கீம்களுக்கு நேர்மழி காட்டும் இரையற்றவாதிகளுக்கு நேர்மழி காட்டும் என்றுதான் ரபுலாலமின் சொல்கிறான் உலகத்திலே எத்தனை வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த வணக்கம் அத்தனையில் இருந்தும் எத்தனை கோணங்களிலே வணக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒன்று தக்குவா தக்குவா என்ற இறையச்சம் இறையச்சம் என்றால் அல்லாது பார்க்கிறானே என்ற பயம் ஹவுஃப் வேறு தக்குவாவே குச்சியை வச்சுக்கிட்டு அடிக்கப் போகிற பொழுது பயப்படுகிற பயம் இருக்கிறதே பெயர் ஹவு கண்ணியமானவர்களுக்கு முன்னால் நிற்கிற பொழுது ஏற்படுகிற பயம் இருக்கிறதே போய் ஆபீசருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போயிடுவார் அந்த ஆபீசர் அடிக்க போறதில்லை ஆனால் அவர் பார்க்கிற பார்வை அவர் இருக்கிற இந்த தோற்றம் அதை பார்த்த உன்னையுமே ஒரு பயம் அந்த மனுஷன் என்ன நடப்பானோ தெரியல இங்க இருந்த சொல்லிட்டே போவாரு பார்த்த உன்னு ஒரு பயம் ஏற்படுகிறது இந்த பயம்தான் தக்குவா அல்லாஹுவின் மீது ரபு நாளமி என்னுடைய அமல்களை பார்க்கிறானே என்ன நடக்குமோ என்ற பயத்திற்கு பேர் தான் தக்குவா உலகத்தில் இருக்கிற எல்லா அமல்களிலும் வர வேண்டும் என்பது அல்லாஹுவின் நாட்டம் இவனுள் ஹரீஃப் கிராமத்துள்ளாகித்தாரானே பெரிய வியாபாரி வியாபாரிகளிலே தக்குவா உள்ள வியாபாரி இன்றைக்கு நம்ம வியாபாரிகளை போன்றல்ல காசு வந்தால் போதும் நிறைய வியாபாரிகளுக்கு பாக்கெட் நிறைந்தால் போதும் எப்படியும் பணம் வர வேண்டும் உள்ள நசீருத்தினுடைய வரலாறு ஒன்று சொல்லுவார்கள் அழுது கொண்டே இருந்தாராம் எதற்கு அழுகிறீர்கள் போன வாரம் எங்க மாமும் போயிட்டாரு அதை நினைச்சாளுது என்று கேள்வாராம் மாமு மூத்தா போயிட்டாரு போகும்போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அதை நினைச்சு அழுகிறேன் மாமு மூத்தா போனவர் போனாரு பத்து லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு தானா போனாரு பிறகு எதற்கு அழுகிறாரு அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு போயிட்டாரு என்ன வேகமா அழுகிறார் ஏன் அழுகிறீர்கள் இல்ல போன மாசம் எங்க சச்சா மூத்தா போயிட்டாரு அவர் போகும்போது என் பேர்ல ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அவருக்கு வயசு நூறு ஆயிடுச்சு எழுதி வைத்து தான் சென்றிருக்கிறார் பதினைந்து லட்சம் ரூபாய் பத்தாரா ஒரு பிளாண்டை வாங்கி போட்டு அழகா வீடு கட்டி இல்லாமே எதற்கு அழுது கொண்டிருக்கிறார் இன்னும் வேகமாக அழுகிறார் என்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா மூத்தா போயிட்டாரு போகும்போது ஒரு இருபது லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிட்டாரு எங்க தாத்தா இருபது லட்சம் அவருக்கு நூத்தி வயசுக்கு மேல போயிடுச்சு ஓத்தா போகிற காலம் வந்துருச்சு போயிட்டாரு பிறகு எதற்கு அழுகிறார் என்று சொல்ல இவர் அழுது கொண்டே சொன்னாரா ஓத்தா யாருமே இல்லையேன்னு நினைச்சு அழுதுட்டு என்ன மூத்தா போயிட்டே இருந்தா காசு வந்துக்கிட்டே இருக்குங்க இல்லையா இதை நினைத்து நான் அழுது இப்படி காசிலேயே குறியாகி இருக்கிற நான் எங்கே இவனுள் ஹரீப் ரஹமத்து அவர்கள் வியாபாரம் நீதமான வியாபாரம் செய்கிறார்கள் கூஃபாவிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார் இவர்களின் பொருட்களை எடுத்துச் செல்கிறார் ஆனால் விற்பனையாளர் இடத்திலே கடையில் இருப்பவரிடத்திலே சொன்னார்கள் இது குறையுள்ள பொருள் சொல்லி விற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர் என்னவோ தெரியாமல் மறந்துவிட்டு விற்றுவிடுகிறார் வாங்கிட்டு போயிட்டார்கள் போனதற்கு பிறகு வந்து இந்த குறையை சொல்லி நீங்கள் விட்டீர்களா என்று கேட்கிற பொழுது இல்ல குறையெல்லாம் நான் சொல்லி விக்கல மறந்து போயிட்டேன் முதலாளி நான் மறந்து போய்விட்டேன் இவர்கள் வெகு விரைவாக செல்லுகிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்கே செல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அறிந்து உணர்ந்து அந்த மனுஷனை ஒன்று இஷ்டம் இருந்தால் இந்த கொடுத்த பணம் அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன் பணத்தை கொடுக்கிறேன் பொருளை கொடுத்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் இது குறை உள்ள பொருள் அதற்கான பணம் இவ்வளவுதான் மிச்சத்தை பிடித்துக் என்று சொல்லி கொடுக்க ஆச்சரியப்படுகிறார் உலகத்தில் ஒரு மனித இருக்கிறாங்க குறையுள்ள பொருள் போனால் போதும் என்று இருப்பார்கள் இப்படியும் ஒரு மனிதர் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டு அந்த மனிதர் அதே இடத்தில் இஸ்லாத்தை எகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதர் அந்த காசு அப்படியே கொடுங்க சரி காசை அந்த மனுஷன் ரொம்ப உஜாரான செல்லாத காசை பொருள் வாங்கிட்டு இருக்கான் கொடுங்கள் என்று வாங்கிவிட்டு நல்ல நோட்டை கொடுத்தார் என்பது வரல எப்படி இரையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதியர்கள் ஆனால் அந்த இறையற்றம் நம்மிடத்தில் உண்டா அசனு பசரில் அமத்து தானே அவர்கள் சொல்லுவார்கள் என் வாயிலே உன்னுடைய பெயர் நடனமாடிக்கொண்டே இருக்கிறதுலப்பே கஃபி ஐனி என் கண்கள் முழுக்க உன்னுடைய யானிலேயே உன்னை காண வேண்டும் என்றே இருக்கிறது அப்பே இன்றைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது ஏதாவது அந்த சினிமாவை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா என்றே இருக்கிறது அசனுல் பசரீர் ரமத்துல்லா சொல்லுகிறார்கள் என் கண்களெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் என்றே இருக்கிறது ரப்பே கஃபி கல்வி என்னுடைய உள்ளமெல்லாம் உனக்குள்ளே தஞ்சமாக இருக்கிறது அப்பே உனக்குள்ளே தஞ்சமாக இருக்கிறது அப்பே தலி இப்படி இருக்க நீ என்னை விட்டு எப்படி மறைந்து விடுவாய் என்று கேட்கிறார்கள் நீ என்னை விட்டு எப்படி மறைந்து விடுவாய் நான் முழுவதும் நீயாக இருக்கிறேனே என்னுடைய நாட்டம் முழுவதும் நீயாக இருக்கிறேனே நீ எப்படி என்னை விட்டு அகன்று விடுவாய் மறைந்து விடுவாய் என்று எண்ணுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இரையேற்றத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவனு சிரி ரமத்துல்லாகித்தாலே அபுபக்கர் சித்திக்கு நாயகத்தினுடைய அடிமை இபுணுசீரியினுடைய தாயார் அடிமை கனவு கனை வல்லுநர்களில் இபுணு சீரியனை போன்று ஒரு வல்லுநர்கள் யாரும் இல்லை தவிர ரூபியா கனவுகளுக்கு அவர்கள் சொல்வதை போன்ற உலகத்தில் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது இந்த இமுணு சீரின் ரம்மத்துலாகித்தால் அலை கண்டவர்களிடத்தில் ஒரு பெண்மணி தவறாக நடக்க ஆசைப்படுகிறார் கனவை எல்லாம் சாத்தப்படுகிறது ஒரு பெண்மணி மசாலா கேட்பதற்காக நான் ஒரு கனவு கண்ணேன் அந்த கனவுக்கு வழக்கம் சொல்லணும் என்று வீட்டுக்குள்ளே அழைத்து மசாலா கேட்பதற்காக அழைத்து தவறுக்காக இசையை சொல்லுகிறார் ஆனால் இவனு சீரின் அமத்துள்ளா எனக்கு சிறுநீர் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது என்று பாத்ரூமுக்கு சென்று உள்ளே மலஞ்சலங்களை கழித்து மேலெல்லாம் பூசிக்கொண்டு வெளியே வந்தார்களாம் அந்த பெண்மணி அவசரமாக ஓடுகிறாள் இந்த மனுஷன்ட போய் மாட்டமே பைத்தியக்காரர் இடத்திலே மாட்டிவிட்டோமே என்று வெளியே செல்லுகிறார் ரபுலாலமீன் இடத்திலே கேட்கிறார்கள் யாரு தான் உன்னுடைய பயம் தான் என்னை காப்பாற்றியது இந்த தக்குவா நம்மிடத்தில் இருக்கிறதா சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு நிறையால் இருக்கிறான் இந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா வந்திருந்தான் ரபுலால மீன் இதை பிரியப்படுகிறான் எல்லா அமால்களுக்கும் ரூ தக்குவா உமரு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவினுடைய தக்குவா எப்படி இருந்தது நீங்கள் வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள் என்றைக்கு அவர்கள் அரசாட்சியை பொறுப்பேற்றுக் உமர் உள்ள அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா என்றைக்கு பொறுப்பேற்றுக் அன்றைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தன்னுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து இறக்கிற வரை ஜனாபத்துடைய குளிப்பு கடமையான குளிப்பு குளிக்கவில்லை வரலாறு சொல்கிறது தன்னுடைய மனைவியோடு அவர்கள் பொறுப்பேற்று நாளில் இருந்து இறக்கிறவரை ஒரு நாள் கூட ஒன்று சேரவில்லை காரணம் இறை பயம் அவர்களை தடுத்து நிறுத்தியது வரலாறு சொல்கிறது அடிமைகளை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உரிமையாகி விடுங்கள் மனைவியை பார்க்க என்னோடு வாழ வேண்டுமானால் உன்னோடு நெருங்க மாட்டேன் ரபுலாரவியின் பார்த்துக் கொண்டே என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது என்று ஒதுங்கி வாழ்ந்தார்கள் ஒரு நாட்டின் அரசர் வரலாறு சொல்கிறது இந்த தக்குவா இருந்தால் உலகத்திலே எந்த தவறுவில்லை அபு ஹனிஃபத்தல் கூபி ரத்துல்லாஹின் தாடாலை பெரிய வியாபாரி மார்க்கமாமேதே ஹனபி மதுகவினுடைய மாபெரும் இமாம்களில் ஒருவர் அபு ஹனிஃபர் அகமத்துல்லாஹின் தாடாலை இவங்க அழிலளி அல்லாவினுடைய துவாவிலே பிறந்தவர்கள் நொஹமான் என்பவர் சாவித்தை அனைத்துக் கொண்டு செல்கிறார் என்ற இளைஞனை அனைத்துக் கொண்டு அதிர்லி முன்னால் நிறுத்துகிறார் அருமை அவர்களே இந்த சாவித்துக்கு திருமணமாகி குழந்தை இல்லை நீங்கள் துவாட்சிங்கள் அல்லாஹு குழந்தையை தருவான் சாவித்துக்கு அதிர்லி அல்லாவு தடா துவாச்சுகிறார்கள் குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தைக்கு நொஹமான் என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த நொஹான் தான் அபுகனிபா அபுகனிபா ராமத்துள்ளாவுடைய பேரு நொஹமான் இவனு சாவித் சாமித்தினுடைய மகன் நொஹான் அதிலடி அல்லாஹவினுடைய துவாவால் பிறந்த குழந்தை தான் அபுகனிபா அதனாலதான் அதிலடி அல்லாவுக்கு இருக்கிற எல்லா மூளையும் இந்த அபுகனிபா ரஹமத்துல்லாஹு தாலாவுக்கோ இருக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த அபுஹனிப்பா ரஹமத்துல்லாவினுடைய காலத்திலே கூஃபாவிலே ஒரு பிரச்சனை வருகிறது கூஃபாவில என்ன பிரச்சனை ஆடுகள் கூஃபாவினுடைய ஆடுகளோடு சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஆடுகள் உள்ளே கலந்து விட்டது காரணம் அந்த ஆடுகள் தவறான முறையிலே வளர்க்கப்பட்ட ஆடுகள் பன்றி கொழுப்புகளை இட்டு வளர்க்கப்பட்ட ஆடுகள் உள்ளே நல்ல மாமிசத்திற்காக வேண்டி மருந்து என்ற முறையிலே பன்றி கொழுப்புகளை உள்ளே பயன்படுத்திய காலம் அன்றே பயன்படுத்தினார்கள் தவறான முறையிலே வளர்க்கப்பட்ட ஆடுகள் உள்ளே வந்துவிட்டது எந்த ஆடு என்று யாருக்கும் தெரியாது இப்பொழுது கரியை வாங்கினால் இது ஹலாலா ஹராமா என்ற பிரச்சனை வந்துவிட்டது அபோனிஃபர் அகமதுள்ளா தலாலை போய் கேட்டார்களா இந்த ஆட்டினுடைய ஆயுசு காலம் ஆட்டினுடைய வயது எவ்வளவு என்றார்கள் ஆடு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் வாழும் என்று சொல்லு அந்த கடைக்காரர் சொல்லுகிற பொழுது அபோமனிபர் அகமதுள்ளா அந்த ஏழு ஆண்டு காலம் கரியே சாம்பிடவில்லை என்பது வரல ஏனென்றால் அந்த அறமான ஆட்டினுடைய ஏதாவது ஒரு சதைத்துண்டு வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது இன்றைக்கு கோழி கடையில போய் கோழி வாங்குறவங்களுக்கு அந்த பயமே இல்லையே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் கேட்கிறோமே விஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா இல்லையா விஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் ஹரா அந்த சட்டம் யாருக்கு தெரிகிறது அதை பற்றி கவலை இல்லை ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க நாலு கிலோ கொடுங்க அது எப்படி உருவாக்கப்பட்டது அறுக்கப்பட்டது அதனாலா ஹராமா இந்த சட்டத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா இருந்தால் தக்குவா உள்ள முஸ்லிம்களாக வாழ்கிறோம் பெருமனார் செல்லல்லா கொலிவர் மாணவர்கள் பத்தாண்டு பயின்ற அனசிரலி எல்லா உத்தாடா கேட்கிறார்கள் நிறைவுக்கு கேள்விகளை பெருமனார் செல்லா கொலிவர் சந்தர்ப்பம் வருகிற பொழுது சகாபாக்கள் எப்பொழுதுமே கேட்க மாட்டாங்க ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அதைவிட அவர்கள் பெரிய வாக்கியமாக அவர் எதையும் கருத மாட்டார்கள் நிர்மனா சரல்லா குளிவுசுறோம் ஒரு ரொம்ப சந்தோஷமாக அமர்ந்திருக்கிற பொழுது திருமண சரல்லா குளிவுசரோசே என்னையே குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிகிறதே ஏதாவது கேட்க வேண்டுமானே கேட்கிறார்கள் சின்ன குழந்தை அரசியலா புத்தடா பத்து பன்னெண்டு வயசு பையன் ஆமா நாயகமே நிறைய சந்தேகங்கள் என் மனதுக்குள்ளே தொக்கி நிற்கிறது நாயகமே கேள் அரசே நம்ம பிள்ளைகளுடைய சந்தேகம் கேட்க சொன்னா எப்படி கேட்குங்க எண்ணி பார்க்கிறோம் ஆனால் அனசிரலிய பாபுத்தாள அண்ணன் அவர்கள் கேட்கிறார்கள் நாயகமே தர்மம் செய்வது சிறந்ததா பள்ளிவாசலிலே அமர்ந்த நூறு ரகாத்துக்கள் தொழுவது சிறந்ததா ஒரு ரூபாய் ஒரு திருகத்தை எடுத்து தான செய்வது சிறந்ததா பள்ளிவாசலிலே வந்து ஒரு நூறு ரக்காத்து தொழுதுவிட்டு இறைவனுக்காக செல்வது சிறந்ததா என்று கேட்க பெருமாநா செல்லாமல் செல்லும் ரொம்ப விவரமா கேட்கிறீ அனசே என்று சொல்லி சிரித்துக் சொன்னார்கள் பள்ளியிலே அமர்ந்து நூறு ரக்காத்து தொழுவதை விட ஒரு திருகம் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வது சிறந்தது அனசே என்று சொல்ல உடவில்லை அடுத்து கேட்கிறார்கள் நாயகமே ஆயிரம் ரக்காத்துக்கள் பள்ளியிலே தொழுவது சிறந்ததா ஒரு பாவத்தை விடுவது சிறந்ததா எது சிறந்தது என்று கேட்கிறார்கள் பள்ளியிலே வந்து ஆயிரம் ரகாத்துக்கள் தொழுவது சிறந்ததா ஒரே ஒரு பாவத்தை விடுவது தொழுவதை விட ஒரே ஒரு பாவத்தை விடுவதுதான் சிறந்தது விடவில்லை நபிய நாயகமே ஆயிரம் தொழுவது சிறந்ததா ஒரே ஒரு முறைவதை விடுவது சிறந்ததா அடுத்தவனை பத்தி குறை விடுவது சிறந்ததா ஆயிரம் ரகாத்துக்கள் தொடுவதை விட அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது விட்டு விடுவது என்று சொல்லி மீண்டும் பள்ளியிலே தொடுவது சிறந்ததா ஒரு ஏழை தேவை இருக்கிற பொழுது ஒரு விதவைக்கு தேவை இருக்கிற பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவது சிறந்ததா என்று வெளியிலே ஒரு தேவை இருக்கிறது இந்த தேவையை நிறைவேற்றுவது கூட்டு போனோம் உதவி செய்ய வேண்டியது முப்பதாயிரம் காத்துக்கள் பள்ளியிலே நீ சொல்லுவதை விட ஒரு ஏழையினுடைய தேவையை நிறைவு செய்வது சிறந்தது நல்ல சந்தர்ப்பம் இல்லையா நிறைய கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ல்லாத்தலா கேட்கிறார்கள் நபியே நாயகமே நபியே நாயகமே பள்ளியிலே நான் அமர்ந்து இறைவனை தொழுது கொண்டிருப்பது சிறந்ததா என்னுடைய வீட்டிலே என் பிள்ளைகளோடு என் மனைவி மக்களோடு பேசுவது சிறந்ததா கொஞ்ச நேரம் இருப்பது சிறந்ததா அல்லது சிறிது நேரம் வீட்டில் இருப்பது சிறந்ததா என்று கேட்க பள்ளியில் இருப்பது சுண்ணத்து அணே ஆனால் வீட்டில் இருப்பது பருள் அனசே நீ பிள்ளைகளோடு உன்னுடைய மனைவி சேர்ந்து சந்தோஷமாக பேசுவதுதான் பள்ளியில் கொஞ்சம் வேகமாக கேட்கிறார்கள் செலவழிப்பது என் மனைவி மக்களுக்கு செலவழிப்பது செலவழிப்பது செலவழிப்பது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செலவழிப்பது செலவழிப்பதுதான் இறை பாதைகளை செலவழிப்பதை விட சிறந்தது என்று சொல்ல மீண்டும் பிடிக்கிறார்கள் பெற்றோர்களுக்காக ஆயிரம் ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்டு வயதை கேட்டி எனக்கு ஆயிரம் வயதை கொடு அது முழுவதையும் நான் வணக்கத்திலே கழிக்கிறேன் என்று வணங்குவது சிறந்ததா பெற்றோர்களுக்கு பணி செய்வது ஆண்டுகள் உனக்கு வயது கொடுக்கப்பட்டு நீ வணங்குவதை விட உன் பெற்றோர்களுக்கு கொஞ்ச நீ பணி செய்வது சிறந்தது என்ன அவசியம் நாயகமே என்று கேட்கிற பொழுதுலா நீ இரையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுவோடு வாழ்ந்து கொள்ளே உனக்கு தேவையான விஷயத்தை மார்க்க விஷயத்தை உள்ளத்திலே போட்டு விடுவான் என்றாலும் இறைவன் பார்ப்பது அந்தவாய் இருக்கிறதா என்பதை தான் பார்க்கிறான் ஒரு கணவன் மனைவி நல்ல முறையிலே நடந்த வரலாற்றை எழுதுகிறார்கள்ட்டாங்களா நீங்கள் வயதான காலத்தில் இறைவன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பது சிறந்ததா அல்லது பொருளாதாரத்தை கொடுப்பது சிறந்ததா எது சிறந்தது என்று தனித்தனியா கணவனை தனியாக அழைச்சு கேட்கிறாங்க மனைவியை தனி அழைச்சு கேட்கிறாங்க சொன்னாரு வயதான காலத்திலே பொருளாதாரம் வருவதுதான் சிறந்தது வாணிப காலத்திலே பொருளாதாரம் காரணம் என்னவென்றால் வயதான காலத்திலே பொருளையும் ஈட்டி இபாதத்தையும் செய்ய வேண்டுமானால் அது முடியாது வயதான காலத்திலே பொருளை இறைவன் கொடுத்து விட்டால் இபாதத்திலேயே கழித்து விடலாம் அல்லவா வாணிபத்திலே நம்முடைய சக்தி இருக்கிறது பொருளையும் ஈட்டலாம் இபாதத்தும் செய்யலாம் அதனால வயதான காலத்துல பணம் வர்றதா சிறந்தது மனைவியிட்ட கேட்கிறாங்க எது சிறந்தது என்று கேட்க வாலிபத்தில் வருவதுதான் சிறந்தது வாணிபத்தில் தானே வணக்கம் செய்ய முடியும் வயோதிகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அல்லது நோயாகிவிட்டால் அல்லாகவே மன்னித்து விடுவான் இவர்கள் நோயாளிகள் நோயாளிகளுக்கு மன்னிப்பு உண்டு அதனால் வாலிபத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்ல அபுகணிப்பார் அகமதுல்லா ரெண்டு பேரையும் பாராட்டுகிறார்கள் வாலிப பருவத்திலே ரெண்டு பேரத்தினுடைய எண்ணமுமே விபாதத்தாகத்தான் இருக்க ரெண்டு பேரத்தினுடைய எண்ணமும் மனைவி சொல்லுகிறார் இப்பாதத்துக்கு சக்தியை கொடுக்கும் இந்த பொருளாதாரம் அதனால் வாணிபத்தில் பொருள் வேண்டும் என்கிறார் ார் வயோதிகளை நான் விவாதத்தை செய்ய வேண்டும் சம்பாதிக்க போக முடியாது என்கிறார் பொருளை விட இவர்களுக்கு இரையச்சம் உள்ளத்தில் இருந்தது என்பதை பாராட்டுகிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிற பொழுது ரபுல் ஆலமின் தக்குவாவை விரும்புகிறான் இன்னொரு கோணத்திலும் நான் பார்க்க நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது பல கோணத்தில் பிரச்சனைகள் வருகிறது அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஒரே தீர்வு குருஹானும் அதீசுமாக வைத்திருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் பல கோணத்தில் வந்தாலும் அத்தனைக்கும் தீர்வாக ரபுடாலவியின் குருஹானையும் அதீசையும் அமைத்து வைத்திருக்கிறார் சில வரலாற்று வரலாற்று சான்றுகளை உங்களுக்கு காட்ட நான் ஆசைப்படுகிறேன் உபயவன் காபிரளி அல்லாஹு தாலா என்னவர்கள் குரானிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உபயவன் காபிரளி அல்லாஹு தாலா என்னவர்கள் ஒருவர் வருகிறார் உபயவன் காபிரளி அல்லாஹு இடத்திலே வருகிறார் வந்து சொல்லுகிறார் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் வந்து கேட்கிறார் திருட்டு பயம் எங்க ஏரியாவில் நிறைய இருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கிறார் உபகிவன் காவிரலி எல்லாகும் இடத்திலே அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு நாற்பது முறை மோதிக்கொள் என்றார்கள் இன்னொருவர் வருகிறார் வந்து கேட்கிறார் என் பையன் அப்ப அப்ப காணாமல் போயறான் பையனை தேர்றதிலேயே என்னுடைய காலம் கழிந்து விடுகிறது என் பையன் ஓடி போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்க உடனே உபகிவன் காவிரி எல்லாத்தான் சொல்லுகிறார்கள் வல்லுகாவை ஒரு நாற்பது முறை மோத சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னொருவர் முறை ஒன்று என்று சொல்லுகிறார்கள் ஒரு மாணவர் கேட்கிறார் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் ஒண்ணுதான யார் வந்தால் வல்லுகான் ஆப்பது வல்லுகான் ஆப்பது வல்லுகான் என்றால் என்ன பொருள் என்று கேட்க பெருமானார் காவிரிகள் சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானார் அவர்களிடத்தில் சகாபாக்கள் வந்து கேட்கிற பொழுது இந்த நாடுக்குமே பதிலை வல்லுகாவாகத்தான் சொன்னார்கள் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் பெருமானார் சல்லாஹா ஒலைவசலம் திருட்டு வயமிருந்தாலும் வல்லுகா அதை அகற்றிவிடும் திருடனை உங்கள் வீட்டிலே நுழைய விடாது வல்லுகாவை நீங்கள் பயன்படுத்திக் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ்லம் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாசம் வேண்டுமா பிள்ளை நம்மை விட்டு ஓடாமல் பாசத்தோடி நாளாக திருமணம் முடித்ததற்கு பிறகும் கூட பிள்ளையும் பெற்றோர்களும் வாசப்பினை கோடு இருப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பாடம் தான் நினைவாற்றலுக்காக சொல்லிக் கொடுத்த பாடம் அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று உபகிபு காவிரி எல்லாம் வந்தாலும் கூட பதில் ஒன்றாகவே இருந்தது வரலாறுகளை பார்க்கிறோம் இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்க்கலாம் அசன் கஷ்டமாக இருக்கிறது மழையே பெய்யல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்ய பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கிறது வறுமையாக இருக்கிறது கொஞ்சம் காசு அதிகமா வரணும் இதுக்கு என்ன செய்வது என்று கேட்க இதற்கு என்ன செய்வது என்று கேட்கொள்ளுங்கள் என்கிறார்கள் இன்னொரு எங்களுக்கு குழந்த பாக்கியமே ரப்பக்கும் அவர்களிடமே சொல்லை அளிக்கும் பொருளாதாரத்தையும் குழந்தையையும் முயற்சி மனால் குழந்தையை கொடுக்க முடியுமா பத்தாண்டு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார்கள் ஆனால் குழந்தை வாக்கியும் தமிழன் அழகா பேர் வைத்திருக்கிறான் பெற்றோர் உருவாக்கினவங்க இல்லை இவங்க யாரோ கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனால பேர் வச்சிருக்கிறான் அழகா பெற்றோர் அதை கொடுப்பதற்கு அளவில் அவனிடத்திலே நாம் பெற வேண்டும் அல்லாக நாடினால் தான் கொடுப்பான் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நான் குழந்தையையும் வரலாறுகளை பார்க்கிறோம் அலம் நசர சூரா எவ்வளவு சின்ன சூரா அந்த சூறாவின் ஒரு மனிதனுக்கு தீராத சிக்கல் தீராத சிக்கல் ி விடுவது மேல்ரணித்து போவது மேல் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே என்று சொல்ல இமமுனாலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாற்பது முறை வெறும் ஏழு நாளைக்கு நாற்பது முறை அலம் நசு சூறாவைக்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் என்று நீங்கியது ஒரு கஷ்டத்திற்கு ரெண்டு சந்தோஷத்தை தருகிறேன் மட்டுமல்லாமக்கிள் சந்தோஷம் இதை நான் உணர்கிறேன் என்றார் இவாமுனா ஷாகிர் அகமதுள்ளாரி வாய செய்கிறார்கள் அலம் நசிரக சாதாரணமானதா நீங்கள் அதிசிகளை ஆய்வு பாருங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை என்ன சாவாக்கல் செய்கிற என்ன தெரியுமா இரண்டு பேர்களையும் அமர வைத்து நெற்றியோடு வெற்றி சேர வைத்து அலம் நசிரகை போத சொல்லுவார்கள் எவ்வளவு பெரிய சிற்றல் இருந்தாலும் அத்தனையும் நீங்கிவிடும் கணவன் மனைவி பிரச்சனையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கிற சூரா அலம் நிற இன்னொரு பெரிய அற்புதத்தை சொல்லிக்காட்டுகிறார்கள் நிறைய கிதாபுகளை பார்க்க வேண்டிய சூழல் அத்தனை கிதாபுகளிலும் குறிக்கப்பட்ட வார்த்தையில் தான் அலம் ந ஒரு ஒன்பது காஃப் இருக்கிறது அலம்ன சிறகு அந்த கே ஒரு காப்பு இருக்கிறது இது மாதிரி ஒன்பது காஃப் அலம் நசகில் ஒருவருக்கு கடுமையான காய்ச்சல் சீறான காய்ச்சல் காய்ச்சல் இருக்கிறது நீங்க எங்கையும் போக தேவையில்லை பெருமான் செல்லா ஒளிவசம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு காப்பும் வருகிற பொழுது அந்த சூறா போதும் ஒவ்வொரு காப்பும் வருகிற பொழுது ஒரு நூலை எடுத்து அதுக்கு அறுப்பு நூலைத்தான் எடுக்கணுங்கிறது எல்லாம் இல்லை ஏதோ ஒரு நூலை எடுத்து அதுல ஓதி அந்த பொழுது ஒருத்திலே ஊதி அதை அந்த காய்ச்சல் கையிலே கட்டினார் அல்லது அந்த தண்ணீரிலே ஊதி ஒன்பது முறை ஊதி அந்த காய்ச்சல் கொடுத்தார் நிவாரணம் உண்டு என்று எல்லா நூலாசிரியர்கள் எத்தனை பேர்களை குறித்திருக்கிறோம் அலந்த சூரா எவ்வளவு சின்ன சூரா இதற்குள்ள எவ்வளவு ஆற்றலை பயன்படுத்துபவர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள் அதனால பல கோணங்களில் பிரச்சனைகள் வந்தால் அதற்கு அத்தனைக்கும் தீர்வு குரானுக்குள் இருக்கிற சுரத்து கதரும் ஒவ்வொரு நாளும் மோதப்படுகிற சூறா சுரத்தில் ஒரு மனிதனுடைய வஸ்வசாவி நீக்குகிற சூறா சிலர் வார்த்தை ஒளிச்சியும் போது அரை மணி நேரத்துக்கு குறவில்லாம ஒளிச்சிங்க மறக்கத்தாசில் இருக்கிற காவாசி தண்ணியை காலி பண்ணிட்டு உள்ளேயே வருவார் அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டே இருப்பாரு பஜரு கூத்த ஆரம்பிச்சவர் கூத்துவார் இந்த வஸ்வசா என்பது போடுகிற செயல் இந்த கதிரை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துள் கதிரை ஓதிக்கொள்ளுங்கள் அதனால தான் இறை நேசர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மகரிவுக்கு பிறகும் மூன்று முறை சூரத்துள் கதரை ஓதிக்கொள்வார்கள் பஜிருக்கு பிறகும் மகறிவுக்கு பிறகும் சூரத்துள் கதரை யார் ஓதுகிற பழக்கம் கொண்டிருக்கிறார்களோ இந்த தாக மனிதர்களுக்கு பிரச்சனைகள்லேயே பெரிய பிரச்சனை என்னன்னா தோல் வியாதி தோல் வியாதி தோல் சுருக்கம் தோல் பிரச்சனைகள் சார்ந்த எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வை எல்லாத்தாரா இந்த சின்ன சூறாவுக்குள்ளே வைத்திருக்கிறான் இந்நாள் தன்னாக இல்லத்தில் பதில் என்ற சூறாவுக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறான் யார் இந்த சூறாவை தன்னுடைய வாழ்நாளில் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது சின்ன சூரா மூன்று வசனங்களை கொண்ட சூரா குரானிலேயே சிறிய சூறாவாக இருக்கிறேன் பயங்கரமான விளக்கு இருக்கிறது எல்லோரும் அரபுகள் தான் இன்னா தீனா மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வந்துருவமே பார்க்கலாம் என்று ஆறு மாச காலம் கஷ்டப்பட்டவர்கள் உண்டு ஜி எழுதி எழுதி பார்க்கிறார் ஆறு மாசம் இன்னா தீனா மாதிரி ஒரு மூணு வசனத்தை எழுதி இல்லாமே எழுதவே முடியவில்லையே எழுதவே முடியவில்லை கடைசியில் என்ன இந்த சூராவை போன்ற ஒரு சூரா இன்ன ஆச்சை நாக்க இருக்கோ சார் சொல்லி ரம்பிக்கவண்கள் அடுத்து ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டார் மனித சூழலே அல்ல காரணம் கௌசர் என்ற வார்த்தைக்கு மட்டும் முன்னூத்தி சொச்சம் விளக்கங்கள் இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு இதுதான் என்ற புலான மீனிங் ஒரு மனிதன் ஓத ஆரம்பித்து விட்டாய் சிகி அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒட்டாது சூனியங்கள் அல்லது ஒருத்தர் சூனியை யாருக்காக சென்று வச்சிருக்கிறாரு இந்த சூறாவை மோதிக்கொண்டிருந்தால் எங்கே இவருடைய சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்துவிடும் இவ்வளவு ஆற்றெழுதிற்குள் இருக்கிறது பல்வேறு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு குரானுக்குள் இருக்கிறது அதீசர் சொன்னாங்க மந்திர சொற்கள் அனைத்தும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மந்திர கல்ல கையில வச்சுக்கிட்டே பிச்சைக்காரனாலயம் ஒரு இடத்திலே ஏராளமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொக்கிசமும் வயிறமும் கையில் இருக்கிறது ஆனாலும் கூட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அடுத்தவன் நிறுவனர் சரலா கொடிமேஸ்வரம் சொன்னாங்க எல்லா கோட விளாக்குவத்தை இதை விட்டுவிடாது என்பதை விட்டுவிடாதீர்கள் எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தைலா இதை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தான் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்பது நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது ஒரு நோய் சொல்லல தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு இது நிவாரணம் அதில் குறைந்தது என்ன தெரியுமா கவலை என்றார்கள் குறைஞ்ச நோய் கவலைக்கு நிவாரணம் இதில் இருக்கிறது அப்ப இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நிவாரணம் தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இந்த லாகோல வராக்குவத்து இல்லா இல்லாதில் அறியுள்ளி என்பதில் இருக்கிறது தொண்ணூத்தி கோணங்களின் நோய் வந்தால் அத்தனையும் தீர்க்கிற ஒரே மருந்து லாகோலவராக்குவம் திருமணம் சொல்லிக்காட்டுகிறார் இன்னொரு கோணத்திலும் நாம் பார்க்கலாம் கோணங்கள் பலதாக ஆனால் இறைவன் நாடுவது ஒன்றாக இருக்கிறது அது குறுக்கும் அல்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் அது குறுக்கும் நீங்கள் என்னை நினைத்த நான் உங்களை நினைப்பேன் நீ எந்த கோணத்தில் நினைச்சாலும் நான் அந்த கோணத்தில் நினைப்பேன் நீ கோணம் பணதாக இருக்கலாம் ஆனால் என் முனைப்பு ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் சொல்கிறார் இதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது எனத்தால ஒரு எழுபத்தி இரண்டு கருத்துக்களை சொல்கிறார்கள் வசாய அரசூல் என்ற நூலிலே எனக்கான எழுபத்தி ரெண்டு கருத்துக்கள் குரு வணக்கம் செய்து என்னை நினைத்தா தோர்களை நின்று விவாதம் செஞ்சு நகைலான வணக்கங்கள் செஞ்சு என்ன நினைச்சா அது குரு கும்பில் மகூனா உதவியை கொண்டு நான் உங்களை நினைக்கிறேன் என்கிறான் அல்ல விவாதத் மூலமா என்ன நினைச்சா உதவி மூலமா உங்களை நான் நினைக்கிறேன் நான் உங்களை நினைக்கிறேன் உதவி செஞ்சேன் அல்ல வரலாறுகளை பார்க்கிறோம் ஒரு பெண்மணி பார்த்தாலே குணமடைவாள் யூசுப்பினுடைய காலம் ஹஜ்ஜாஜுக்கே ஆச்சரியம் ஒரு பெண்மணி பார்த்தாலே குணமா ஆச்சரியமாக இருக்கிறதே அழைத்து வாருங்கள் அந்த பெண்ணை ஒரு நோயான ஆளை முன்னாடி உட்கார வச்சு அந்த பெண்ணை பார்க்க சொல்ல அந்த பெண் வர்தாவோடு ஒரு பார்வை பார்த்தது நோய் இந்த தன்மை உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்க அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இதுதான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி தாலா அலை கண்ணவர்கள் வந்தார்கள் என்னை பார்க்க அந்த பெண் இயற்கையிலேயே அல்லாஹனுடைய வழிபாட்டிலே அதிகமாக உள்ளவள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் ஹசன்பசர் ராமத்துள்ளாவை அழைத்து வருகிறார்கள் என் மகன் ரெண்டு வருஷமா அழுது அழுது அழுது கண்ணே போய்விடும் போல் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் என்று சொல்ல ஹசன்பசர் ராமத்துள்ளா கித்தாலே அந்த பெண்ணை பார்ப்பதற்காக செல்ல அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இறைவனை தொழுது தொழுது அழுத அழுத அந்த பெண் சொன்னது இந்த கண்கள் பார்த்தால் என்னுடைய அபீவான கண்மணி என்னுடைய இறைவனான அம்மாஹுவை சந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் பிரபுலாளவின் இந்த கண்ணை படைத்திருக்கிறான் என்னுடைய ஹபீவை என்னுடைய அல்லாகவே இந்த கண் சந்திக்கவில்லை என்றால் கண் இருக்க வேண்டிய நிலை கூட ஆச்சரியப்பட்ட நினைத்து விட்டான் அதனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த உதவி பேருதவி நான் யாரை பார்த்தாலும் அல்லாஹ் குணப்படுத்தி விடுகிறான் என்னுடைய கண்ணால் பார்க்கவில்லை அல்லாகவே கண்ணால் ஆன்மீக பாட்டையிலே பேசுகிறார்கள் என்றால் யார் காலாற்றிலே வணக்க வழிபாட்டிலே அல்லாகவே நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து நினைக்கிறான் அது குரு நீ விசுக்குரு யார் நன்றி செலுத்தி அல்லாகவே நினைக்கிறார்களோ அது வந்து இல்லா அல்லா கொடுத்த நியமத்துக்கு அது வந்து இல்ல லாபம் வருகிறது அது வந்து இல்லா ஏதாவது சந்தோஷமான செய்தி வருகிறது அது வந்து இல்லா யார் நன்றி செலுத்துகிறார்களோ அது குருக்கும் நான் அதிகமாக்கி கொடுத்து அவனை நினைக்கிறேன் என்கிறான் அல்ல அவன் என்ன நினைச்சா நன்றி செலுத்தினா அவனுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக்கி கொடுத்து விடுகிறேன் வரலாறுகளை பார்க்கிறோம் கடுமையான பஞ்சம் காசிக்கே வழிகின்றது காலம் நகரம் எல்லாம் இயங்கி போய் இருக்கிறது உணவுக்கே வழியில்லை எல்லோரும் ஏங்கி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலே ஆயிரம் ஒட்டகைகளோடு வருகிறார்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு உஸ்மான் அடி அல்லா புத்தலா மதினாவிற்குள்ளே நுழைகிறார்கள் வியாபாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் கடுமையான பஞ்ச காலம் எவ்வளவுக்கு நீங்கள் வாங்கினீர்கள் ஒரு ஒட்டகத்தை என்று கேட்கிறார்கள் இவர்கள் ஒரு ஒரு வேலையை சொல்றாங்க சுமார் ஒரு இருநூறு திருகம் என்று நாம் கற்பனை செய்து பார்த்தால் ஒரு இருநூறு திருகம் ஒரு ஒட்டகம் என்று சொல்ல வந்த வியாபாரிகள் அதுபோன்று பத்து மடங்கு லாபம் கொடுத்து தயாரானார்கள் நாங்கள் இரண்டாயிரம் திருகம் கொடுக்கிறோம் நீங்கள் இந்த ஒட்டகையை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறார்கள் ஆனாலும் எல்லாத்தலா மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் இறைவன் எனக்கு கொடுத்த நேமத்தை நான் நினைத்து நன்றி செலுத்தி இவர்களுக்கு நான் இலவசமாக வழங்குகிறேன் இலவசமாக என்று அவர்களின் நிலை என்ன தெரியுமா இவர்கள் தர்மம் செய்துவிட்டார்கள் இதற்கு பிறகு இவர்களின் நிலை எதை தொட்டாலும் பொன்னார் ஒகத்தை தர்ம செய்த பார்த்த பெருமான சொல்லிட்டாங்க நூறு ஒட்டகத்தை கொடுத்து சொத்திலே என்னுடைய நண்பராக ஆர் சொர்க்கத்தை வாங்கொண்டார் அல்லாது தானே பேச வைக்கிறார் பெருமானார் பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ வகையின் மூலமாக பேசுகிறார் நன்றி செலுத்தினால் இறைவன் உதவி செய்கிறார் பதுக்குறி யார் என்னை நினைக்கிறார்களோ நகரில் ஆர் பூமிக்கு மேலே என்னை நினைத்தால் பூமிக்கு கீழே நான் அவனை நினைக்கிறேன் என்கிறான் நினைக்கிறேன் மேல அல்ல அவன் நினைச்சு கொஞ்சம் வாழ்ந்துட்டா இறைவனுக்காக தொடுகிறோம் நோன்பு வைக்கிறோம் காத்து கொடுக்கிறோம் அஜி செய்கிறோம் இறைவனுக்காக செய்துவிட்டால் கொஞ்ச கால வாழ்க்கையிலே அல்ல கவருக்குள்ளே நான் நினைப்பேன் என்கிறான் உமரை பாரூக் அலி அல்லாத்தாலாவினுடைய வரலாறு உமர் அலி அல்லாவிடத்திலே பெருமானார் கருனுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்க எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாமட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன உரே கபரை பற்றிய பயம் இல்லையா என்று கேட்க பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் ஞாயிறுமே கபருக்குள்ள நான் உள்ள இருக்கும்போது அல்ல எனக்கு அறிவு கொடுப்பான கொடுக்க மாட்டான் கேள்வி கேட்கும்போது எனக்கு அறிவு இருக்குமா இருக்காதா இருக்கும் என்று பெருமானார் சொல்ல அப்ப மலக்குள் முகத்தையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் முன்கரண கீரைல நான் பார்த்துக்க வேண்டாம் அறிவு படைத்திருக்கிற எங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை மட்டுமே அப்படியே கேட்டு நடக்கிற முன்கரணக்கீரை மடக்க முடியாதா பிரபுலாளமின் அறிவை மட்டும் கொடுத்து விட்டான் பூமிக்கு மேலே நான் எப்படி வாழ்ந்தேனோ அதைவிட சிறப்பாக பூமிக்கு கீழே வாழ்வேன் என்றார்கள் செல்லா பழுவே சில சந்தோஷப்பட்டார்கள் யார் பூமிக்கு மேலே அல்லாகவே நினைத்து வாழ்கிறாரோ பூமிக்கு கீழே சந்தோஷமாக வாழ்வார் என்கிறார்கள் அது குருணி துன்யா உலகத்திலே யார் அல்லாகுவையில் நினைத்து வாழ்கிறாரோ அல்லா சொல்கிறான் அது குறுக்கும் மறுமையிலே அவனை நான் நினைப்பேன் உலகத்தில் அல்லாவை நினைச்சா மறுமையில் நினைப்பேன் ஒருவருடைய வரலாறு வரும் அதிக பொருட்களிலே ஒருவருடைய வரலாறு வருகிறது இவருக்கு நன்மை இருக்கிறதா என்று அல்லா பார்க்க சொல்கிறான் நன்மை இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறது பரல துணுவதில்லை எதுகுமே இல்லை எந்த விவாதத்துமே இல்லை எதுகுமே இல்லை கடைசியில இவர் நரகம் என்று முடிவு செய்யப்படுகிறது ஆனால் அல்லாது சொல்லுகிறான் இல்லை இல்ல இவருக்கு சொர்க்கத்தை வழங்குங்கள் என் தெரியுமா இவன் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உலகத்திலே திரும்பி படுக்கிற பொழுது அம்மாவு என்று சொல்லி அவன் திரும்பிப்படுத்தான் அந்த அம்மாவை என்று சொன்ன உலகத்திலே ஒரு முறை சொன்னதற்காக இவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் அதனால் அந்த முடிவுக்கு நம்ம வந்து வேண்டாம் ஒரு தடவை சொல்லிட்டு அல்லான்னு திரும்பி படுத்தலாம் அல்ல நமக்கு சொர்க்கு கொடுத்துருவா எனக்கு பதில் அது அல்லாது யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்ல பழங்குவான் இந்த உலகத்திலே அல்லாதவே ஒரு தடவை நினைத்தாலும் அவன் நினைக்கிறான் என்றால் தமிழாலும் நம்மை நினைக்கு மக்களா கண்டிப்பாக நினைப்பான் நமக்கு சொர்க்கத்தை அல்லா பழகு யார் துவாவை கொண்டு அல்லாதவே நினைக்கிறார்களோ துவாச்சியும் போது என்னை காப்பாற்றி என்னுடைய குடும்பத்தை காப்பாற்று முஸ்லிம்களுக்கு நல்ல வெற்றியை கொடு என்று யார் கேட்கிறாரோ அது குறுக்கும் கொடையை கொண்டு நான் அவரை காப்பாற்றுவேன் அவரை நினைப்பேன் என்கிறாரல்ல சூரத்தில் மூன்று வரலாறுகள் விவாகத்தை செய்யப்படுகிறது முசா அலி இஸ்லாம் அவர்களும் இதர் அலி சேர்ந்து போகிற மூன்று வரலாறுகள் அதில் ஒரு வரலாற்றை மட்டும் நான் இங்கே நினைவூட்டுகிறேன் ஒரு எத்தீமான ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு தகப்பனார் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறார் தகப்பனர் கொஞ்சம் பொருளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த பொருளாதாரம் பயனுள்ள பொருளை சேர்த்து வைத்திருக்கிறார் சேர்த்து வைத்து பூமிக்குள்ளே அந்த பொருளை மூடி வைத்து விட்டு இவர் வபாத்தாக்குறார் அல்லாஹும் இடத்திலே துவான் செய்து விட்டு வபாத்தாக்குறார் என் உள்ளேனா பொழுசா இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசா இருக்கிறது யா அல்லா அதை பாதுகாத்து கொடுத்து என் பிள்ளைகளின் கையிலே கொடுப்பது உன் வேலை இறப்பே என்று சொல்லி விட்டு மூத்தாக்கி விடுகிறார் எங்கோ இருக்கிற நபி எதிரலை சலாத்தையும் அடைத்து மூச்சா சலாத்தையும் அந்த அந்தாக்கியா என்ற ஊருக்கு செல்கிற பொழுது ஊர்வாசிகள் எல்லாம் சோறு கொடுக்கல நடந்து வர்றாங்க சோறு கொடுக்கல அல்ல குரான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் பிச்சைக்கார ஊரு கஞ்சப்பயலுக என்று சொல்லுகிறான் அந்தாக்கியா வாசிகள் நவிமார்களுக்கு கூட சோறு கொடுக்க மறந்து விட்டார்கள் எதிரலை அந்த செவரு இடிய போது போய் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இடுகிற சிவரை முஸ்லாம் வந்ததே கோவம் பிச்சைக்கார பயிலுங்க சோறு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல நம்மளே பலகீனமாக இருக்கிறோம் நீங்க இப்ப போய் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களே வந்த வேலையை பார்க்கல வாங்க அப்பதான் சொல்றாங்க உனக்கு எனக்கு ஒத்து வராது பாரு நான் என் வழியை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த சிவற்றுக்கு கீழே வேண்டிய தீமான பிள்ளைகளுடைய பொருள் இருக்கிறது காண தக்துமா அல்லா குரு சொல்லுகிறான் எத்தீமான பிள்ளைகளுடைய தகப்பனார் ஒரு துவா செஞ்சாரு என்னை நினைத்தால் நான் அவரை நினைத்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பார்த்தா அல்லாஹ்வுமே நினைச்சிட்டு அல்லாஹ் நம்ம நினைச்சிரவும் அல்லாஹ் சொல்றான் ஃதக்ருனீ மில் கலக் தனிமையிலே நீ என்னை நினைத்தால் அதذكুরুக்கும் ஃபில் மலா கூட்டத்திலே உன்னை நினைப்பேன் മലக்குமாந்தரளுடைய கூட்டத்து கூட்டி என்னுடைய ஹதியா பாத்துட்டு வந்தீங்களா என்ன செஞ்சாங்க அல்லாஹ் அஸருக்கு பின்னாடி உன்னை நினைச்சு தஸ்பீ ஓடிட்டு இருந்தாங்க யா அல்லாஹ் ஃதஜ்ருக்கு பின்னாடி அஸருக்கு பின்னாடி தஸ்பீ ஓதுவாங்க ஏன்னா மலக்கிகள் வந்து போகிற நேரம் அல்லாஹ் தஸ்பீ ஓடிக்கொண்டிருந்தாங்க யா அல்லாஹ் தரக்கனாக முகமை சொல்லும் ஆத்தையினாக முகமை சொல்லும் வருவோரும் தொழுதுட்டு இருந்தாங்க ஒவ்வொரும் தொழுதுட்டு இருந்தாங்க எல்லா ஒரே தசியாக இருந்தது உடனே அல்ல கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான் அல்ல உன்னை அவங்க பார்த்ததே இல்லையா அல்ல சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா அது இல்லையா அல்லா நரகத்தை பார்த்திருக்கிறார்களா அந்த பயத்திற்காக அதுவும் இல்லையா அல்ல எதுகுமே இல்லை ஆனால் உன்னை புதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களே சாட்சியாக இருங்கள் அவர்களை பாவத்தை மன்னித்தவர்களை சொர்க்கத்துக்கடுத்து இதுதான் ரூலான வேலை தனிமையில் அவனை நினைத்தால் பெரும் கூட்டத்திலே அவை நினைப்பார் அது குருனி விழா அது குறுக்கும் விழா முகுலா இல்லாமல் பொடுமோக்கு இல்லாமல் அவனை நினைத்தார் கடுமையனை கேட்கல அவனை நினைத்தால் அது குறுக்கும் தாமதம் இல்லாமல் உன்னை நினைப்பேன் என்கிறான் அல்லா வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமனா சதல்லா குலைவர் சொல்லும் சவுறு புகையிலே இருக்கிறார்கள் அவுக்கு சிதீஷ் ரெடி எல்லாம் சொன்னாங்கனாகவே எதிரிகளின் கால் தெரிகிறதுனாகவே கீழே குனிஞ்சா முடிஞ்சிச்சு நாயகமே அதுவரைக்கும் அந்த ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது வரலாறு சொல்கிறது கீழே கொடிஞ்சா பாத்திரலாம் உடனே பெருமானார் அந்த நேரத்திலே தாமதம் இல்லாமல் கஃளத்தில் இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட அல்லாஹுவை பற்றிய பொடுமோக்கு இல்லாமல் ஏன் கவலைப்படுகிறாய் இல்லாட்டாக மூடு இருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா உருவக்கிறே மூடு அல்லா இருக்கிறான் இந்த வார்த்தையை சொன்ன உன்ன அல்லாவை நினைச்ச உடனே அல்லாஹ் இவர்களை நினைக்க ஆரம்பித்து விட்டான் சிறந்துகளையை இறக்கினா புராணினுடைய கூட்டி அல்லா இறக்கினான் அது தாமதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றிலே என்கிறார்கள் பொடுபோக்கில்லாம என்னை நினைத்ததால் தாமிரம் இல்லாமல் உங்களை காப்பாற்றினேன் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் அல்ல காப்பாற்றின வரலாறுகளை பார்க்கலாம் தாத்துர்லிகா போர்க்கலாம் எல்லா சாவிகளும் ஆங்காங்கே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் புகாரிகளை பதிவான ஹதீஸ் பெருமான மட்டும் ஒரு மரத்திற்கு அடியை படுத்திருக்கிற பொழுது இதை ஒரு எதிரி பயன்படுத்தி பெருமானாரின வெட்டுவதற்காக கையை பெருமானார் வாழை கொண்டு செல்கிற பொழுது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்க அந்த நேரத்தில் நம்ம நினைப்போமா எவனாவது வாழை தூக்கி வச்சுக்கிட்டு என்னென்னமோ சென்று உடனே பெருமானார் ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் எல்லா நேரத்திலும் அந்த செய்ய வேண்டிய சரியாக செய்தார்கள் தன்னை அறியாமலேயே அவனுடைய வாழ் கீழே விழுந்ததில் பெருமானது தாமிதம் அல்லா காப்பாற்றுகிறார் பெருமானாரை அழைத்துச் சென்று ஒரு சிவற்றுக்கு அருகிலே அமர வைத்து விகாரிகளை பதிவான ஹதீஸ் மேலிருந்து ஒரு பெரிய பாறை உருட்டி தள்ளிரலான்னு நினைச்சான் பெருமானார கொலை செஞ்சிடலான் ஆனால் கூமான் நபிகள் கோமான் செலவு செலவு அமருகிற பொழுது அம்மா என்று சொல்லி அமருகிறார்கள் இந்த வார்த்தர் அப்புல அளவில எவ்வளவு டச் பண்ணிச்சு தெரியுமா உட்நேதி முறைகளை கொஞ்சம் நடந்துட்டேங்க பாறை கீழே ஒழுங்கு போது நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹுவை நினைத்தார்கள் காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் அல்லா காப்பாற்ற இன்னைக்கு நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்ல அது நினைக்கிறது இல்லை அதனால் அல்ல இந்த சமுதாயத்தை பேசாம விட்டுட்டான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அழுத்தம் சொல்லுகிறார்கள் என்னை நீங்கள் பின் நகம் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது என்னை நினைத்தால் அது கூறுக்கும் உங்களை நான் பின்கரம் சங்கையோடு நினைப்பேன் என்கிறார் அணுசேர்வான் என்ன ஒரு அரசன் இருந்தான் அணுசேர்வான் என்ற அரசன் அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு ஏழையின் வீடு இருக்கிறது அந்த ஏழையினுடைய வீடு குடிசு வீடு ஒரு கிளஜி அம்மா மட்டும் இருக்கு அந்த வீட்டை எப்படியாவது அடிச்சு வீட்டை காளி பண்ணி நாம மாளிகையை உயர்த்திடணும் என்று அந்த அம்மா ஊருக்கு போன நேரம் பார்த்து அந்த வீட்டை என்ன தரமட்டமாக்கி மாளிகை உயர்த்தப்பட்டு விட்டது அந்த அம்மா போயிட்டு சாபதாசமா அந்த காலத்தில் என்ன பயணம் போடுறாங்கன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு பின்னாடி வருவாங்க அஞ்சு மாசத்துக்கு பின்னாடி வந்தா வீட்டை காணும் அந்த நம்மா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா அதே நூற்களில் இடம்பெற்றிருக்கிறது யா அல்ல நான் தான் போய்விட்டேன் நீ எங்கே போனாய் என்று கேள் நான் தான் வீட்டை விட்டு போயிருந்தேன் நீ எங்கே போனாய் உன்னுடைய அமானிதத்திலே தானே நான் விட்டுவிட்டு சென்றேன் நீ எங்கே போனாயிருப்பேன் என்று அல்லா குலத்தில் கேட்டு முடிக்கவில்லை அந்த அரண்மனை சரிந்து கீழ உணவு வரலாற்று அல்லாகுவை நினைத்தால் கச்சத்திலே நினைத்தால் அவன் சங்கையை கொண்டு பார்ப்பார் நினைப்பார் ஒரு குருணி அதிரதி தங்கடத்தை கொண்டு என்ன நினைச்சேன் ஏதாவது பாமை செஞ்சிட்டே என்ன மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க என்று நினைத்தால் அது குறிக்கும் அதிரத்தி விமிரதி என்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னை நினைப்பேன் என்கிறான் ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் அல்லா என்ன மனுஷர்லா என்ன மனுஷராய்லா என்று சொன்னால் உடனே ரபுடான மன்னிக்க தயாராக இருக்கிறார் வரலாறு சொல்கிறது சாமித்தி வினு கைசி முனு சம்மாசியெல்லாம் இருந்ததா பெருமானார் சலல்லாஹித்தினுடைய காலத்துல வீட்டுல தாப்பா போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ார்கள்க்கொள்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாயகமே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் நாயகமே தற்பமும் அஸ்வார்த்தமும் நபி நபியினுடைய குரலை விட உங்களின் குரலை உயர்த்த வேண்டாம் அப்படி உயர்த்தினால் உங்கள் அமல்களெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான் நாயகமே என்னுடைய குரல் இயற்கையிலேயே தடிப்பமான குரல் நாயகமே இயற்கையிலேயே தடிப்பமான குரல் நாயகமே உங்களிடத்திலே பேசினாலே உங்களுடைய குரலை விட கட்டை குரலாக இருக்கும் பேச பேச எனக்கு ஆனந்தம் நாயகமே உங்களிடத்திலே பேசவில்லை என்றால் என்னால் வாழவே முடியாத நாயகமே வாழவே முடிய பெருமைக்காகலை உயர்த்தி அமல்கள் உங்களின் அமல்கள் இல்லை என்று பெருமானார் தொடர்பு கொண்ட காரணத்தினால் இறக்கி இதற்கான நிவாரணத்தை வழங்கினார் என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களை என்னென்ன கோணத்திலே அல்லாகுவே நினைக்கிறோமோ உடனே அல்லாஹும் நம்மை நினைக்கிறான் அதனால் அன்புக்குரியவர்களே கோணங்கள் பலதாக இருந்தாலும் தக்குவா நம்முடைய வாழ்வின் சின்னமாக வந்துவிட வேண்டும் எல்லா விவாதத்திற்கும் தீர்வு குரானிலும் இருக்கிறது அதை பின்பற்றி வாழ வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லா என்னை நினையுங்கள் என்கிறான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லாஹுவனுடைய நினைப்பு ஒன்று தீர்வாகிவிடும் எனவே இந்த மூன்றையும் கையாண்டால் அல்லாஹ் நினைத்துவந்து நல்லடியார்களே இன்றைய மசாயில்கள் நேற்று சகோதரர் ஒரு சில மசாயல்களை கேட்டிருந்தார் அதில் ஒன்று எப்படி குளிக்கிறது குளிப்பு கடமையை பத்தி சொன்னீங்க எப்படி குளிப்பது கடமையானவர்கள் குளிக்கிற பொழுது குளிப்பினுடைய பரல்கள் மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதை பேணிக் கொள்ள வேண்டும் கடமையான குளிப்பு குளிக்கிற பொழுது கடமையான குளிப்பை நீக்கிறேங்கிற நியத்தை செய்யணும் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒழு நேரத்திலே சுண்ணத்து ஆனால் குளிப்பிலே அது பரல் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது குளிப்பில பரலு இதை போன்று உடல் முழுவதும் தண்ணீர் சேர வேண்டும் ஒழுவுல கூட தாடி அடர்த்தியான தாடி இருந்தா உள்ள தேர்ச்சி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குளிப்புல குளிக்கிற பொழுது அடர்த்தியான தாடியாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் தண்ணீர் சேருகிற அமைப்பிலே குளித்தால்தான் அந்த குளிப்பு கூடும் இல்லை என்றால் இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக் வேண்டும் இன்னொன்றையும் ஒரு சகோதரர் கேட்டிருந்தால் தங்கம் அணிந்து தொழலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கையில தங்கம் மோதலம் போட்டுக்கிறது தங்கத்தினுடைய இது தங்கம் அணிந்து தொழுவது என்பது வேறு தங்கத்தை அணிவது என்பது வேறு ஒருத்தர் தொழுக வர்றாரு படம் வரைந்த நோட்ட உள்ள வச்சுட்டு வர்றாரு நிர்பந்தமான சூழல் மார்க்கம் அனுமதிக்கிறது அதே நேரத்துல தங்கங்களை போட்டு வருகிற பொழுது இது ஹராம் அப்படியே வந்து தொழுத கூடும் ஆனா தங்கத்தை அணிவது ஆண்களுக்கு ஹராம் இந்த விஷயத்திலே ஆண்கள் மிகவும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தங்க மோதரம் அணிவது இதெல்லாம் வந்து ஆண்கள் கவனம் எடுத்துக் வேண்டும் அடுத்ததாக தாடி வைப்பதை பற்றியும் கேட்டிருந்தார் தாடி வைப்பது என்ன என்று தாடி வைக்கிறது வாஜிப் சுண்ணத்தில் அதிசை கொண்டு தரிப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது சுண்ணத் என்று சொல்லப்படுகிற தவிர தாடி வைக்கிறது வாஜிபு அதனால கண்டிப்பாக தாடி வைத்தியாக வேண்டும் எல்லா நபிமார்கள் வடிமார்கள் அத்தனை பேர்களும் வைத்திருந்தது தாடி அதனால தாடி வைக்கிறதுல அல்லாவுதால கொஞ்சமும் சடுகை காட்டல ரசூல் உள்ள சடுகு காட்டலை ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி இருக்கு சிங்கம் தாடி இருந்தால் தான் அது சிங்கம் தாடி இல்லைன்னு சொன்னா அது சிங்கமாக இருக்க முடியாது ஆண்மை நீக்கத்தை அந்த தாடியை சிறைப்பது உருவாக்கிவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதனால தாடி வைக்கிறது வாஜி இன்றைய மசாயில்களாக நாம் சொல்ல வருவது மக்குருமான நேரத்திலே தொழுவது சம்பந்தமாக மக்ருகான நேரங்கள் மூன்று இருக்கிறது சூரியன் உதிக்கிற நேரம் சூரியன் உச்சத்திற்கு வருகிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் இந்த நேரத்தில் எந்த தொழுகையுமே கூடாது ஒரு மனிதன் அப்படி தொட ஆரம்பித்து விட்டார் உதாரணமா ஒரு ரெக்காத்து தொழு அடுத்த ரெக்காத்து சூரியன் உதயமாயிடுச்சு அனபிமதிகவின்படி தொழுகை கூடாது திரும்ப தொழுது ஆக வேண்டும் திரும்ப தொழுதாக வேண்டும் ஆனால் அசு நேரம் அப்படி அல்ல அசரு நேரத்தில் சூரியன் மறையும் போது வந்தாரு ஒரு ரெண்டக்கார் தொழுதுட்டாரு சூரியன் மறைகிறது திரும்ப ரெண்டக்கார் தொழுதாரு அசரு கூடிவிடும் அசரு கூடிவிடும் ஆனால் பஜிரு கூடாது இந்த விஷயத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டும் பஜிருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொடுவது சம்பந்தமாக நிறைய பேர் கேட்கிறாங்க அசருக்கு பின்னாடி தொடுகளாமா பஜிருக்கு பின்னாடி தொடுகலாமா நபிலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை தொழுகூடாது ஆனால் கவாக்களை தொடுகளலாம் பலாவான தொழுகைகளை தாராளமாக தொள்ளலாம் ஒருத்தர் கடாக்குருக தொழ வேண்டும் அசருக்கு பின்னால் தொள்ளலாம் பஜருக்கு பின்னாலும் தாராளமாக தொழுகு கொள்ளலாம் சஜிதா திலாவத்தை செய்யலாமா மக்ருகான நேரத்தில் செய்யக்கூடாது செஞ்சக்கூடும் ஆனா மக்ருகோடு கூடும் ஏனென்றால் சஜிதா திலாபத்திற்கு சாமியான நேரத்திலே நாம் மோதி இருக்கிறோம் அதனால சைதா திலாவத்தை பின்னாடி என்ன செஞ்சு கொள்ளணும் திலாவத்தை செய்து கொள்ள வேண்டும் குரான் ஓதுகிற பொழுது சஜிதாவுடைய வச்சனம் வந்தால் மக்ருகான நேரத்தில் செய்யக்கூடாது செஞ்ச மக்ருவு விரைவு ஒரு நேரத்திலே செய்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்திலே செய்து கொள்ள வேண்டும் ஜனாதா வந்துருச்சு வெயிட்டிங்ல வச்சு ரெண்டு விதம் இருக்கிறது அதுல நல்ல நேரத்திலே ஜனாதா வந்துருச்சு வெயிட்டிங் வச்சுக்கூடாது அதே நேரத்தில் நேரத்தில் அப்ப அந்த ஜனாதாவை தாமதப்படுத்தக்கூடாது மக்ருகான நேரத்தில் தொலை வைத்தாலும் இந்த மூன்று நேரங்களில் ஒரு நேரத்திலே தொலை வைத்தாலும் எந்த விதமான இல்லாமல் ஜனாதா தொழுகை கூடிவிடும் இன்னொரு மசாலாவும் நாம் பார்க்க வேண்டும் ஒருவருக்காக எதிர்பார்க்கலாமா ஒருத்தர் வராருங்கிறதுக்காக வேண்டி எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கலாமா இமாமுக்காக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எதிர்பார்க்கலாம் மற்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் உச்சஸ்தானத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்காக வெல்லாம் எதிர்பார்க்க கூடாது அல்லாவை விட உயர்ந்தவன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை எதிர்பார்ப்பதை மார்க்கும் அறவே தடுக்கிறது அறவே எதிர்பார்க்கக்கூடாது இன்னொரு மசாலாவும் நாம் பார்க்க பாங்க இருக்கிறது அல்லவா சின்ன பசங்கள் சொல்றாங்க கூடுமா கூடாதா என்று கேட்பவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் தமீசில்லாத பசங்கேத்தை இந்த மாதிரி ஓதிட்டு இருப்பாங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு தமீசில்லாத விளங்கிக் கொள்ள முடியாத பருவத்தில் இருப்பவர்கள் வாங்கு சொன்னால் அந்த பாங்கு செல்லாது கூடாது தமீசோடு உள்ளவர்கள் அவர் பாலிகாகல வயது வரவில்லை ஆனால் விளக்கசாலியாக இருக்கிறார் இவருடைய பாங்கில் தாராளமாக கூடிவிடும் வாங்க சொன்ன இந்த பாங்குக்கு பதில் எப்படி சொல்வது வாங்கி என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும் ஆனால் நாவால் பதில் சொல்ல வேண்டும் சிலர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறார் அல்லா இவர் மனசுக்குள்ளே அப்படின்னு தலையாட்டிக்குவார் ஏதாவது ஒன்று இது பதிலாக நாவிலே பதில் சொல்ல வேண்டும் அஷேத் அல்லா இலாஹில் அல்லா அஷேத் அண்ணா சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட வேண்டும் ஐய அலசலா ஐய அலல் பலா வருகிற பொழுதுவத் என்பதை ஒதுக்கொள்ள வேண்டும் அசலாத் ஹைரும் மினன்னோ என்று சுபுகிலே சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் வாங்கி யாருமே பெரும்பாலும் சொல்றதே இல்ல அசலாத் ஹைர் மினன்னோ என்று சொல்லுகிற பொழுது சதக்தி என்ற வார்த்தையை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் இதை போன்று கதுக்காமத்தி செலாத் என்று சொல்லுகிற பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நிறைய பேர் மறந்துட்டாங்க கதுக்காமத்தி செலாத் என்று சொல்லுகிற பொழுது அகாமஹல்லாஹு அதாமகல்லாஹூ அதா என்ற வார்த்தையை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் இப்படி சொல்வது சுண்ணத்தில் வாங்கு சொல்லிக்கொண்டிருக்கிற பொழுது பேசிக்கிறலாமா சலாங் சொல்லிக்கிறலாமா சலான் சொல்றதும் கூடாது பேசறதும் கூடாது குரான் அந்த குரானை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து குரானுக்கு வாங்குக்கு கொடுக்கிற ஆதாபுகள் ஒழுக்குங்கள் அதனால இதை மனதிலே கடைபிடித்து வாங்கிக்கு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக துவாமை ஓத வேண்டும் துவாமை ஓதறது வாஞ்சிபல்ல முஸ்தக என்பதை மனதிலே நிறுத்தி நாம் கண்டிப்பாக துவா ஓதிக்கொள்ள வேண்டும் கேட்டதின்படி அமல் செய்கிறோன் அல்ல நாம் அனைவருக்கும் வழக்குவான் அணி வந்து இல்லா கிரம்பாள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا أولانا محمد وغارق وسلم اللهم انت السلام ومن انت السلام إليك رجوع السلام خبارك ربنا وتعاليت وتعلم دياد الجلال والإقرام ربنا ثم لنا نورنا واخر لنا إنك على كل شيء قدير ربنا حاتنا في الدنيا حسنا وفي الآخرت حسنا واخرنا نابرنا صلى الله تعالى وآخر محمد وعلم واصحابه والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم மது சலம்பா வரவசலம் செலவ